நாட்டிலை நேர்களுக்கு வணக்கம் தினமுறை தொழிக்காக இருந்து உங்கள் அன்பு உடல் எடையை கூடியிருந்தாலும் சர்க்கரை வியாதியால கூட இருக்கலாம் இரெகுலர் மென்ஸ்ட்ரல் பீரியட் இருக்கிறதுனால இருக்கலாம் கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சிறு திண்டி எடுத்துக்கிறதுனால கூட உடல் பருமன் அதிகரிக்கலாம் நம்ம வீட்டுல உள்ள பொருட்களை வச்சு உடல் எடையை குறைக்க முடியும் வெந்தயம் மம் கரும் சீரகம் எல்லாத்தையும் சமாளும் எடுத்து வெறும் வானல வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அதுல இருந்து ஒரு தேக்கரண்டி எடுத்து தேன் கலந்து அதை பருவிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தண்ணீர் விட்டு தீநீராக்கி இதை தொடர்ந்து ஒரு மண்டலம் வருகிட்டு வந்தாங்கனாலே உடல் குறையும் அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க விடுவோம் அந்த தண்ணியில கருவேப்பிலை பூண்டு மிளகு அரைச்ச விழுத அதுல கலந்துக்கலாம் து கருவேப்பிழ கொஞ்சம் ரெண்டு பல் பூண்டு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகாய் நல்லா அரைச்சிட்டு அந்த விழுதை இந்த கொதிக்கிற தண்ணியில் கலந்துட்டு இதை வடிகட்டம் அப்படியே வெறும் வயத்தில் காலையில் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் பருக்கிட்டு வந்தாலே உடல் எடுத்து குறையும் கருவேப்பிலையில உங்களுக்கு தெரியும் நார் சத்துருக்கு இரும்பு சத்துருக்கு இதுவும் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னா அரை வாழைப்பழம் எடுத்துக்கலாம் அதனால நசுக்கிட்டு அதில் அரவுன்ஸ் வாழைப்பூ சாறு அந்தி சந்தி இதுவேளை தொடர்ந்து ஒரு மண்டல எடுத்துக்கிட்டு வந்தாலே உடல் எடை குறையும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்